வந்து கொண்டிருந்தார் அந்த பெண் சடைவடைந்து அந்த ஒட்டகத்தை சபித்தார் அதை கேட்ட நபி சொல்லும் செல்லம் அவர்கள் அந்த ஒட்டகையின் மீது பொருட்களை எடுங்கள் அதை தனிய விடுங்கள் ஏனெனில் அது சபிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள் சமீபத்தில் கூட அந்த ஒட்டகையை நான் பார்த்தது போல் உள்ளது மக்களை சுற்றி அதை எவரும் பயன்படுத்தவில்லை என இம்ரான்பின் ஹுசைன் ரலியுல்ல அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு